வணக்கம் வணக்கம் நீங்க பேரு என்ன பண்றீங்க சொல்லுங்களேம் என்னோட முத்தனிக்குடியிலிருந்து என்ன பண்ணிட்டு நீங்க அடிக்கடி கோவப்படுவீங்களா நீங்க நிறைய கோபடுவாங்க கோபட்டோம் தேவையில்லாத விஷயமா கோபப்பட்டது தப்பு அப்படின்றது அப்புறம் தோணும் அந்த நிமிஷத்துல என்ன நினைப்போம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கோவப்படக்கூடாது அப்படினாலும் ஆனா அதே தருணங்கள் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம கோவத்தை வந்து தவிரிக்க முடியாது மறுபடியும் வந்து நான் போயிடு ஆமா மறுபடியும் அந்த நேரத்துல அது கன்ட்ரோல் பண்ணிக்க முடியல இது வந்து பயிற்சிகள் மூலமா இதை சரி பண்ணலாம் அதாவது தியான பயிற்சி யோகா பயிற்சிகள் மூலமா சரி பண்ணலாம்னு சொல்றாங்க அப்படியே எல்லா கேள்வி பட்டுக்கிட்டீங்கல நான் நிறைய சொல்லிருக்காங்க சார் எனக்கு தெரிஞ்சு நம்மளோட மனசு நம்மளவே நமக்கு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா முடியும் கஷ்டம் அடுத்தவங்க ஆயிரம் சொன்னாலும் திரும்ப நமக்கு அந்த கோவிட் எந்த சுச்சுவேஷன் கோபப்பட்டோமோ அந்த என்ன ஆழ் மனசுல இருந்துட்டேதான் இருக்கும் அது வரும்போது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப்டா தான் ஆக வேண்டியதா இருக்குனா அதுக்கு உண்மையா நம்மளே தான் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் சரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில கோவப்பட்டு உங்களை கோபத்துல பேசி கஷ்டப்படுத்துனா இருக்கு அஞ்சு நிமிஷம் அதனால ஏதாவது பாதித்த ஒரு சம்பவம் ஏன்னா இது வந்து மற்றவர்களுக்கும் ஒரு படிப்பனியாக இருக்கும் அப்படிங்கறதுனால கேக்குறோம் அதிகமா கோவப்படுவேன் அப்புறம் கழிச்சு ஐயோ ஏன்டா இவங்கள்ட்ட போய் நம்ம எதுக்காக யோசிக்கிறது உண்டு சந்தர்ப்பத்தில் அம்மாவை அதிகமா திட்டங்க என்ன கேட்டீங்க அவங்க அப்படிலாம் இல்ல சார் இந்த காலையில சாப்பிட உட்காந்துருக்கும் போது அப்படிலாம் வந்துடும் மட்டும்தான் எனக்கு வந்துடும் அப்படி திரும்பியும் இல்ல இது எதுக்காக கேட்குறேன்னா இப்ப வந்து ஒரு சிலர் வந்து சொல்றாங்க நிறைய நேற்று வந்து ஒரு பேசினா அவங்க சொன்னாங்க எனக்கு ஏற்கனவே அந்த மாதிரி கோபம் வந்துச்சு ஆனா வந்து நான் இந்த தியான பயிற்சிகளெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து இப்ப கோபம் கம்ப்ளீட்டா வர்றதே கிடையாது ஆனா இதை யாரையும் சொன்னா யாரும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்க எனக்கு செட் ஆகல ஆனா நம்மளோட மைண்ட வந்து வேண்டியதா இருக்கு சில நேரங்களில் அமைதியா உட்கார்ந்து யோசிக்கும் போது இந்த விஷயங்களுக்கு நம்ம ஏன் கோவப்படணும் அப்படின்னு நம்ம மனசு கிட்ட நம்ம பேசும்போது அது வந்து அப்பதான் புரிய வருதுலோவா நானே ரிடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன் சில இடங்கள்ல நம்ம தேவையில்லாத வீட்லயும் சரி சுச்சுவேஷன்ல பப்ளிக்ல ஆபீஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் வரும்போது அந்த நேரத்துல நம்ம கத்திரம் அது அதோட முடிஞ்சிருது அது அத பத்தி யோசிக்கும் நம்ம வீட்டுல ஏன் மாதிரி கோபடணும் அது கோம் வந்துச்சுனாத்துல கோவத்தை அதுக்கப்புறம் கூட நார்மலாக போய் பேசிடலாம் அதை போய் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அதை தேவையில்லாம அடைக்கிட்டு வந்து அது மேல கொண்டு நமக்கு டிஸ்டர்பா இருக்கும் ஆமா ஆமா பன்னட்ட நிலைப்புளோட நிகழ்ச்சி ஒன்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இது பத்தி நீங்க என்ன சொல்றீங்கமா ரொம்ப நல்ல விஷயம் சார் இது மாதிரி ஒரு விதவிதமான இதுنا பல பேர் வந்து பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணும்போது நிச்சயமா இந்த கோபம் கூட பேசிட்டு வைக்கிறது கூட சரி இனிமே கூட யார்ட்டையும் நேரத்தில் கோவப்பட வேண்டிய கோவப்பட்டுதான் ஆகணும் அது கோவப்படாமல் ஆனா தேவையில்லாத இடத்துல கோவப்படுறது வந்து அதை நல்லா போகும் அது எல்லா நேரங்களையும் எல்லா சுச்சுவேஷன் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எதுவுமே சரி ஓகே அம்மா நன்றிங்கம்மா நல்ல தகவல்கள் நல்லா தெளிவா சொன்னீங்க நன்றி வணக்கம் ஓகே சார் தேங்க்யூ சார் தேங்க் தேங்க்யூ